பாடம் முப்பத்தி நான்கு பெண்களின் நலம் நாடுதல் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களிடம் அதாவது பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நீதமாக நடக்க ஆசை கொண்டாலும் பெண்களிடையே அதாவது உங்கள் மனைவியரிடையே நீங்கள் நீதமாக நடக்க சக்தி பெறமாட்டீர்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் தொங்க விடப்பட்ட விட்டுவிடாதீர்கள் நீங்கள் சமாதானமாக நடந்துடனும் நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதாகும் நிச்சயமாக அவ்வாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாலனாகவும் உள்ளான் நான்காவது அத்தியாயம் நூற்றி வசனம்